இல்லப்பா நீ திருவி ஆற்றுக்கு போன சொன்ன மூழ்கினார் இங்க எழுந்தார் பார்த்த ஆதாரம் யாதும் சுவடுபடாமல் நான் நடக்காமல் நடந்த சோடுபடாமல் இங்க வந்து சேர்ந்தேன் ஐயாறு அடைகின்ற போது மூலாசிரியுடைய அதை வைத்த வரலாறு கட்டுக்கதையில மாண்டு வீடு சொல்லாது விட்டு விட்ட திருநெணி பள்ளி வந்து பாலை நீதல் ஆகியதுன்னு எல்லாரும் பாடினாங்க சொல்லலையே எல்லாரும் பாத்திரத்தை கூட பாலை நீதல் பாடியதும் பாம்போடிய பாடியதும் காலையில் பண்ண இருந்ததனே இருந்தபடி இருந்து மிகச்சிறந்த ஆதாரங்கள் இருந்தாலன்றி அது குறையும் சொல்ல மாட்டா நிறைய சொல்ல மாட்டேன் அப்படியே திருநிபி பாலியல் பாடிய சோழ தனியான தாண்டின்றினால இப்ப யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போதுன்னு சொன்னதுதான் இவ்வளவு காட்சியம் அந்த நடக்காமல் அங்கே நீராட இங்கே வந்து எழுந்திருக்கிறார் அவங்க என்ன கண்டார் என்ன சொல்றார் பார்த்ததெல்லாம் சத்தியம் சிவமாக பார்த்தாங்கிறார் எப்படி செய்யுது யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது என்ன கண்டு அங்க இருக்குவனுக்கு மலையாளத்தையானதான் எது ஒரு ஆஞ்சியும் பெண் யானியும் வருது போட்டுக்கிட்டு திருவியாசுக்காரனுக்கு ஆனா திருநாவுக்கரத்திற்கு காதல் மடப்பிடியோடும் ஆனா அங்க இருக்கவனுக்கு அது யாஞான பெண் யானியும் தான் ஆனா அடியும் பெயானையா கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் அறியாத கண்டி எனக்கு எல்லா அம்மையப்பராகவே பண்ணுதேப்பா அதனால தான் நிற்பனவும் நடப்பனவும் அம்மையப்பராக கண்டார்ன்னு பாண்ட அருமையான சான்றுகள்ல திருமுறை அந்த முன்னே இருக்கிற பதினோரு திருமுறை அழகா அலசனவர் அதனால பரந்தாம் திருமுறை அசைக்க முடியுமா இந்த அடிச்சோடுதான் காதல் மடைப்பிடியோடும் கடிது வருவன கண்டேன் கடிதா கண்டேன் இல்லை கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாத கண்டேன் உடனே சைக்காலஜி படிக்கிறாங்க கண்டு கருது பொது தொல்காப்பிய கிடைம் தொல்காப்பியத்தில் தலைவனை பிரிந்த தலை போயிட்ட போயிட்டால் மூணு வருஷம் இந்த வந்த உடனே வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் இருந்து வந்தா கூட அவர்தானும் நோக்குவையெல்லாம் அவையே போறல் எதுல ஒருத்தருக்கு ஆர்வம் இருக்குதோ அந்த ஆர்வம் விருதி இறக்கும் போதுல இறங்கி வராத நீங்க இறங்கும் போது மற்ற இருக்காது இது இறங்கும் போது அது இல்ல சிச்சி இது யாரும் தெரியல அப்புறம் தெரியும் ஆனா பார்க்கும் போது அது பற்றி ஏன் இந்த உள்ளம் விலங்குதா அதனால்தான் காதல் மடப்பிடியோடும் கழிவு வருபன வந்தது ஆனால் இவருடைய நோக்கம் எல்லாம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் தொல்காப்பித்தின்படி நோக்க எல்லாம் அவையே போறது என்பதும் அது என்று எழுதலாம் நீ இலக்கணம் வரும்போது இலக்கியம் வர்றதில்லை இலக்கியம் வரும்போது இலக்கணம் வர்றதில்லை ரெண்டு வரும்போது சமயம் வர்றதில்லை தோல் கண்டார் தோலே கண்டார் பெறாது ஆறு அடியும் கற்றுக் கொடுத்த பேராசிரியர் அப்படிப்பட்டவங்க சும்மா அதெல்லாம் போவத மூன்று பேராசிரியா மூன்று பேராசிரியா அவங்க எது போறாங்க தேவையில்லா சண்டமான திருக்குறள் உறைவளம் என்று எல்லா உரையும் முதன் முதல் தோத்து ஒரு ஆய்வு நிகழ்த்தியதே எங்கமல்ல சிங்கமன் அதுபோல பாண்டிச்சேர்ல போயிருக்கிறார் டிவி கோபாலயன் தொல்காட்டியம் அப்படியே மூடி எல்லாம் கடல்ல போனா கூட இதுல இருந்து போவாங்க எப்படி நடுங்கு புது விரிக்க வேண்டியில்ல அப்படிங்கள் பேராசிரியர் என்ன தெரியுமா இந்த நச்சநாய்க்கு நச்சு நாய்களையும் நச்சினாயன் ரொம்ப வேண்டியவர் ஏன்னா ஒருவர் அதனால இந்த நச்சினாயன் பையன் அழுதுதான் நல்லா இருக்கு அவன் அழுது பிற்பகுதிக்கு அவர் முறையில் எலும்பொருளரும் பேராசிரியர் உடைய அதனால இந்த நச்சுநாயன் பையன் அழுதுன்னு நல்லா இருந்திருக்கேன் என்னமோ தொடற்றுப்பா நமக்கு கிடைக்கல இப்படி ஓந்து ஓந்தல்ல சொல்லுவாங்க நகராமல் ஐயான்னு ஒருவர் அவர் கல்லூரியிலே படிச்சவரில் மதுரை தமிழ் சிந்தனை அலங்காரம் நடத்துவார் காதல் மடப்பிடி ஓடும் கணிர் வருவன கண்டீன் கண்டீன் அவரது கண்டறியாதன கண்டீன் இப்படி சொன்னார் வந்தால் இப்படி எல்லாம் வந்தது அந்த எல்லையில் வந்தவன ஆயவாறு திருவையார் அமர்ந்தமை இல்ல ஆமா ஐயர் கோலமங்காளித்தகன்ட போச்சு இப்படி எல்லாம் சென்று வணங்கினார் திருவிழாத்துல பெரிய மகிழ்ச்சியோடு கூட எப்படியோ வந்து ஏழை முக்கால் தெரிஞ்சு போச்சு திருநாவுக்கரசு தெரிஞ்சுக்கோ எப்படித்தான் போச்சு அதனால இப்படி எல்லாம் கண்டு மகிழ்ந்த நாவுக்கரசர் அப்படி எப்படி வெளியில வருகிறாராம் அந்த திருக்கோயிலிருந்து ஐயர் கோலமங்கு ஆளித்து அகந்திட எல்லட்சியும் அம்மையப்பராக கண்ட அந்த மனதிலை அப்படியே மாறி தான் முன்ன அந்த மலையாளத்தையான ஆஞிய பெண் ஞானியா வந்தபோது அம்மையப்பர்ல வர்ற அப்படின்னா இப்போ ஆமா மலையாளத்தையான இது ஆணாற்றிருக்கு அது பெண்ணாற்றுக்கு அப்படின்னு சொன்ன அந்த கோலம் ஆகிய மற்ற இங்கு செய்ய வேணியர் அருளை இதுவோ என தெளிந்துட கண்டைப்பாடுவார் மகிழ்ந்து அப்புறம் தான் பாண்டார்ந்த மலை அமைஞ்சி காதல் மடப்பிடியோடும் கலிது வருவன கண்டேன் கலிரா கண்டேன் கண்டேன் அவரது இருப்பாலும் கண்டனியாதன கண்டேன் அதே போல ரெண்டு கோழி ஒன்னு ஆண் கோழி ஒன்னு பெண்கோழி மறுவது கண்டேன் ஆண்கோடியும் பெண் கோடியுமாவது இல்லை எங்கள் அம்மையப்பர் என்றெல்லாம் அருமையாக பாட்டார் அது மறைந்ததான் கன்று தொழுது வணங்கி கண்முதலார்த்தமை போற்றி கொண்ட திரு தாண்டகங்கள் உறுந்தொகை நேரிசை அன்பின் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திருத்தொண்டு செய்து அண்டர் திருவையாறு அமர்ந்தனர் அப்படியே அவங்களுக்கு என்ன அது பாடும் பணியே பணியாறுவாங்கிற மாதிரி இறைவனை காணும் பணியே அவங்களுக்கு பணி அதனால் திருவையாட்டில் வந்து எங்கே வடக்கே வடயாத்திரை செய்தவர் கைலாயமலை சென்றவர் பெருமான் திருவருளாளே திருவையாறு வந்து கண்ட கோலம் எல்லாம் அமையப்படாக கண்ட கோலமாக கண்டு வருக்கு அந்த கோலத்தையும் பெருமாள் அப்படியே மாத்தன இதெல்லாம் ஒலியும் ஒலியும் அந்த மாதிரி அம்மையப்பரா கண்டா எப்போ அந்த ஆண் யானை பெண் யானை ஆண்கோழி பெண்கோழி ஆண் ஆண் செய்வது கிடி பெண்கிடி இதெல்லாம் கண்டது இப்போ ஒவ்வொன்னா ஆண்கிடி ஆண்கிழி ஆய் பெண்கிடி பெண்கிடி ஆய் அப்புறம் ஆண் யானை ஆண் யானையாய் பெண் யானை பெண் அதே ஆட்சி அகன்பில் திருவருள் அப்பயோ கைலாய காட்சி கண்டு கண்டவர் திருவையாறு அமர்ந்தான் திருவையாச்சு தங்கினாலாம் சில காலம் அது எத்தனை காலம் என்ற நம்மளவுல இன்னும் ஒரு திங்கள் தங்குவார் அதனால் இந்த ஒரு திங்கள் அடுத்த திங்கள்தான் தொடரப்படும் அதனால நம்ம அளவுக்காக என்ன அவரவர்தான் என்ன இப்ப அப்படின்னா டைபெற்றுக் கொள்கிறோம் திருவிசை கிடைக்கிறோம் இதோ திருநாள் அவருடன் நல்ல அறிவள் எல்லாம் அந்த அறிவர்களோடு கூட நம்முடைய யாத்திரை தொடரு என்று சொல்லணும் கைலாயத்தில் இருந்த பெருமான் நீடியும் நெய்தானே முதலாக மாடுயர்தானும் பணிந்து மாடுயர்தானும் பணிந்து மாடுதான் பக்கம் மாடுதான் அறிக்கிற அந்த திருப்போயில் வணங்கி மடபாடியின் சுந்தரன் அவன் தோலை அடக்கிட்டு மின்னா சுந்தரன் உளிக் கொண்டை அணிந்தவன் மண்ணி மாமனியை மலபாடி மாணிக்கணி உல்லா தான மடபாடி மாணிக்கம் அதெல்லாம் பணி செய்து போற்று மாடு கரியார் திருப்பூந்துருச்சியை சேர்ந்தார் திருப்பூசு திருப்பூந்துருச்சியில போய் தங்க அங்கதான் அவர் கொஞ்சம் அந்த நிறைவாக இருந்தது போன சேர்ந்து திருப்பொருங்கு திருநடை மாளிகை முன்னர் தார்ந்து வளங்கொண்டி பெருமான அருமையானது பெருமான் திருமணம் தாழ்ந்து நிறைந்து ஒழியா அன்பு கொங்க ஆழ்ந்த கண்ணீர் மடைத்தோங்க அயர் ஒரு தன்மையர் ஆனார் அப்படியே அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் திருவள்ளுவர் இந்த அன்பை அடைத்து வைக்க முடியாது தனக்கு அன்பாளர் தான் ஒரு தொட்டு தண்ணீர் தானாக தரும் வேண்டிய வருங்கிறத மறைச்சாலும் இவர் கண்ணீர் மறைச்சார் அந்த கண்ணீர் தரும் தாம் தான் இதோ சகலமானவர் தெரிவிப்பது என்னவென்றால் இவருக்கு அவருக்கு அமைப்பு ஆகலால் தான் தண்ணி வருகிறது என்று இந்து செட்ல குதிரை ஓட்டார்கள் எல்லா அரசையும் புண்கள் நீர் பூங்கல் தரும்னா அதுவே வெளிப்படுத்தணும் இவருக்கு அவருக்கு அன்பு இருக்கிறது என்பதை ரெண்டு பேரையும் பார்க்கும் போது ரெண்டு பேர்ல கண்ணில தண்ணி வந்ததுனாலயே பாத்தீங்களாப்பா ரெண்டு பேரும் அவளை வெளியே அறிஞர் அதனால இங்க பெருமான புல்லி போத்தல் உடனே புன்கண்ணீர் பூசல் தான் திருப்பூந்து திருப்பூந்து செஞ்சடையானி ஆண் ஏற்று பொருப்பூந்தருளம் திராணி பொய்யிரியை கண்டேன் என்று வெறுப்புரு தாண்டகத்தோடு மேறிய காதல் விளைப்பர் இருப்போம் திருவழி நாம் என்னும் குறும்பொகை பாடி இவர் இப்ப நம்ம கூட பார்த்தா அப்படி ஒரு ஆய்வு ஒவ்வொருத்தருக்கும் ஞான பிறகு அண்ணா ஒரே ஒரு திருநாடித்திரம் ஒரு தலம் ஒரு இது கிடைச்சிருக்கு நூறு பையன் தான் கிடைச்சிருக்கிறது இப்ப நூத்தி ஒவ்வொரு பணியும் கிடைச்சிருக்கிறது எந்த ஒன்னு தான் அந்த பதிய எப்படி முகந்தெடுக்கிறார் நடுவில் புகழ்பார்கள் இறுதியை புகழ்ந்த பதியத்தில் எவ்வாறு மூவர் திருப்பதியுமாறு என்று ஒரு சிகிச்சை பண்ணலாம் முந்திய முதல் இணையம் ஆனாய் முதலிடத்தில் நடுவில் இருந்து எங்கெல்லாம் சொல்கிறார் நெருவில் தொடரை சொல்கிறார் பாடல் கருத்தை இணைய சொல்கிறார் ஐ வகையில் ஆனாய் அந்த பொய்யிலியை கண்டே என்று கடைசி வரி இருப்போம் தெருவரிக்குங்கிறது ஏனத்தால் அந்த கடைசி அது வந்து பதிகம் இது வந்து திருக்குற இப்படி எல்லாம் இப்படி சென்று பாடி அன்புறையும் தன்மை வேண்டி நாம் அடி போற்றுவதென்று பொங்கு தமிழ்ச் தொல் விருத்தம் போற்றிய பாடல் புரிந்து தங்கி திருத்தொன்று செய்வார் தம்பிரானால் அருள் என்று ஞாயிறும் தோயும் திருமணம் ஆங்கொன்று செய்தார் எப்படியும் வயது குதிர்ச்சி இனிமேடைய யாத்திரை ஒரே ஒரு தலையாத்திரை பாண்டிய நாடு யாத்திரை பாண்டியனார் போய் அது கூட எல்லா பதிகளுக்கும் போகல சில பதவிகள் தான் போயிருக்காரு எதிர்ப்பு அதனால இவருடைய தலையாத்திரையில நீ எஞ்சி ஒரே ஒரு தலையாத்திரை பாண்டியனார் யாத்திரை தான் ஞாயிரும் தோயும் திருமணம் ஒன்று கிடைத்தனர் பெரிய திருமணம் ஒன்று கேட்டார்கள் எந்த இருக்கின்ற பொழுது பல்வகை தாண்டகத்தோடும் பறவும் தனித்தாண்டகம் அல்லல் அறுப்பவன்தானத்து அடைவும் திருத்தாண்டகம் செல்கதி காற்றிடம் போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்டு எல்லையில் பள்ளித் தொகையும் எம்பினர் ஏற்றியிருந்தனர் இது இங்கே எப்படி அந்த மட்டும் தனித்தாண்டகம் திருத்தாண்டகம் திரு அங்கமாலை முடிந்துட்டார் போகாமே, போகாம தலைப்பாய் அல்ல அந்த பதியம் எந்த யாப்பில் அமைந்ததோ அந்த யாப்பை குறித்து அப்படி முடிந்துட்டா இது இந்த மாதிரி இப்படி எல்லாம் பல பதியங்களை பாடியிருக்க பொன்னி மரம் கொண்ட திருப்பூந்துருத்தி அவர் இருப்ப கல் மனத்து வல்ல மணல் தமைவாதை கட்டடித்து தென்னமன் நிதிர்ந்தருளி திருநீச்சின் மொழிகண்டு மன்னியன்பர் மறைவனார் வருகின்ற இதுதான் மூன்றாவது சந்திப்பு நிறைவான சந்திப்பு ஞானசமுந்திரம் மாவுகரத்தனம் சந்தித்த சந்திப்பு மூன்று இடம் ஒன்று காழி திருதொன்று புகலூர் இது திருப்பள்ளூர் இதுதான் நிறைவு நிறைவாக சந்திக்கிற இடம் திருப்புந்திர சீர்காழி தம்பியார் கூடினால் பேசவும் வேண்டும் பிரிந்தவர் எங்கே திருமலைத்தாள் எப்படி பிரிந்தார்கள் அங்கேயும் அழுகுதான் பிரிந்தார்கள் ஏன் கேட்டா வேண்டாம் சமணர்லாமாதவர்கள் திருமே நீ சின்னது இளமையா அடுத்து இது எதிர்க்க வேண்டாம் மன்னிக்கணும் சொல்லி கேட்டது இல்ல பரவாயில்ல பெருமாள் என்ன சொல்லு இல்ல அப்படியே அரிய பழைய சிவாஜியே ரெட்ட நடிப்பு அல்லது பழைய சிவாஜியை நாகையாக செஞ்சு அடிக்கிறான் அதை எவ்வளவு அனுப்பிட்டு நடிக்கல நடிக்க வேண்டியதே இதுதான் இதுலதான் இருக்க இதுலதான் இந்த குழந்தையா போட்டு நாகையா போட்டு அவரு போட்டதுனா சிவாஜியா போட்டதுனா வேண்டாம் அடியும் வேறு தோழி பங்கன் பாடி வேறு தோழி பங்கன் பாடி பாடின பிறகு கூட நாமக்கரசருக்கு மூலம் வந்து மனசு கிடைக்கும் ரொம்ப தம்பி புறப்படுறார் அவரை எவ்வளவுதான் கிடைக்கிறது இல்லனா அடியின்னு உடன் வர இந்த இங்க இருக்கட்டும் இங்க பெரியவங்க இருக்கட்டும் சொல்லிருக்காங்க அப்படியே ஆல்லை அவை நல்ல நல்ல அடியா ஆரம் சொல்லுங்கள் என்ற படிச்சு இவரும் அப்படியே தம்பியே பார்த்துக்கிட்டு இருவரும் நல்லபடியா தம்பி போய் வரும் அவன் தெரியும் தெரியும் பார்த்துக்கிட்டு ஆசீர்வாதான் அதனால துறை வராது அறியும் வருகிறதே தெரிந்து அதான் அந்த பெரிய பிரிவு பிரிவுங்கிறது இந்த இடங்களில் சந்திப்பதில் அந்த இரண்டாவது இட பிரிவுதான் உண்மையான பிரிவு ரெண்டு பேரும் கண்ணீர் அப்படி பிரிந்தவர்கள் இவர் என்ன செய்திருக்கிறார் அங்கிருந்து பிரிந்து திருமறைக்கார்டு தொண்டை நாடெல்லாம் போயிட்டு சுற்றி கடைசியா திருவையார் நம்ம தம்பி என்ன பண்ணார் அவர் கேட்ட போகிறார் பாண்டியாத்திரை செய்து செய்தார் பாண்டிநாட்டு வரும்போது எல்லாம் நெடுமாற குறைச்சே பாண்டி நாட்டு ஆளுங்கள் அடியல் வருகிறேன்னு குறைக்கிற கோழ நாட்டு இல்ல அடியவங்களும் நாங்களும் சேர்ந்து வருகிறோம் நாடு உங்க காட்ட வேணாமா கம்பராமன் ஒத்து நோக்கலாம் ஆனா கம்பன மாட்டான் நாங்க உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு ராமனோட ஏனாம் நீங்க இருப்பா இல்ல அரிய அன்புல கேளை காதம் மூலம் அயோத்தியில நம்ம தம்பி இருக்கா அவன் வந்து அயோத்தியை காத்துக்காட்டு நீ இந்த தம்பி காத்து அயோத்தியில் இருக்கவங்க இந்த புகழ் காட்டில் இருக்க வேற யாரால்தான் எல்லாம் நம்ம மக்கள் தானே யார் சொல்றாரு என்களை உணவென்றும் அதனால் நானும் இருப்பா நான் வரேன் சொல்லு அப்படியே கண்ணீர் படியே காரகத்தில் இங்கே மனமோர்கடியிலே பெறுகின்றார்கள் யார் இந்த காழிப்பிள்ளையார் அந்த மூரையை நிறுத்தி அங்கே அழிஞ்ச அவங்க கண்மறை வரைக்கும் அவங்க தேடி தேங்கி அழிந்து சரி கடமை என்ற ஒன்றை பொருத்தி போகிறார் எனவே அதுவும் முக்கியம்தான் ஏன் ஆழ வாய்ப்பு என்று குறிப்பிட்டு நீண்டவர்கள் இவர் பொறுத்தவரை போது அந்த புத்தநிதியை வென்ற திருக்கொள்ளம்போது ஒரே தண்ணீர் இருந்து தானே ஓட தவித்து குகனார் ஆகிறார் அங்கே எப்படி குகன் தான் படகு ஓட்டினார் நம்ம தம்பியும் பறவை ஓட்டுச்சு தம்பியை ஆனா அந்த படகு ஓட்டும் போது முகன் ஓட்டல இங்க ஓட்டும் போது ஜியாடி கொள்ள ஓட்டுறது வகுப்பு அருமையா கம்பரும் பாடி வைக்கிறார் இங்க வந்து அருமையா பாட்டுங்களா ஆகவே அந்த கொள்ளம்போது ஓடத்தை கிடக்கிறார் கலந்து வந்தார் கொள்ளம்போது பெருமானை பாக்கிறார் நீர வேகமா தான் வர்ற பிபி இப்ப ஞானசம்பந்த யாத்திரை பாண்ட நீட்டித்திதான் வீட்டுக்கு போகணும் தெரியல பெருமானி பாருங்க திருக்கட ஊர் வரலாறு வரலாறு திருக்கடூர் வந்த தெரியல நானே நமக்கு என்ன பண்ணுவோம் சொந்தமானவங்க நாம கடத்தல எங்க எழுந்தது இருக்கிற அங்க ஒரு அடியவர் திருப்பூர் இருப்பதாக திருக்கட ஊர் வந்தவர் அங்கிருந்து நீங்க வந்து ஒரு இருபத்தி அஞ்சு கலந்து கிலோமீட்டர்ல இருக்குது தீயாளி சரிங்களா திருப்பூர் சரிங்களா ஏனே தந்தை நகர்மறை அவனார் வருகின்றார் தமிழ்நாட்டில் இருந்த எழுந்தருந்தார் வாய்ந்தவள தருணாற்று வந்தார் வாய்கிறு வேதியான வரலாறு ஆனதுனால அங்க மனிதர் குடியரசு அவங்க வருஷப்பட்டு இங்க இருங்க என்றெல்லாம் சொல்லிட்டு நேரா வந்து புத்தனம்பியை வென்று கொல்லம்போது திருக்கடவு வந்தார் என்று அங்க சொல்வார் அது சொன்ன மீண்டும் கூறியது குரலாக கூறியது குரலாக என்ன நிதி தெரியல பக்கங்களா இருக்கிற அது வராம ஏன்னா அந்த குறிப்பிட்ட அதனால நீங்க என்ன நேர பெருப்பம் தெரிவித்து வந்தா ஏன் அந்த வரலாறு என்னை அது நான் ஞானசம்மந்திர வரலாறாது இது நாமக்கருத வரலாறு ஆகணும் இது முக்கியம் நாவுக்கருதவர்கள் அதனால வந்தால் இப்ப திருப்பூர் வந்தால் ரொம்ப அருமை தன்பை வரும் பிறகு எது பாட்டு திருப்பூங்குச்சி பக்கத்துல வர்றான்னு சொன்னேன் எனக்குமே நம்ம அப்பதான் வடிப்போக்கள் இருப்பாங்க நிறைய வேறு யார்கிட்ட வேணும் பள்ளத்துல வருது பள்ளத்துல இருந்து திருப்பூந்து வந்தது இப்பதானே வருது அதனால ஒரு தள்ளி பள்ளக்கு மேல வந்து வர இவரு அதெல்லாம் இருந்தது அப்பாண்டி நாட்டு சிவலோகமா குவித்து அப்பா தடையை பண்ணி சொன்ன மாதிரி தமிழகத்திலேயே துரோகமாக்கி இருப்பாங்க ஒரு வசதி இல்லாத ஆள் போய் நேரா ஒருத்தர் சொன்னால் ஒழிய விஷயமே தெரிஞ்சது ஆடிந்தருணியார் காலியர்களு கலந்தெய்தி காதலித்தார் நெருக்கில் காணாமைய தொழு இவை ஜீவன் கட்டிக்கிறார் கூட்டம் நிறைய இருந்த பார்த்தார் இங்கிருந்தவாறே திரிகையும் பார்த்து நாள் தெரிந்து இருக்கேன் என்று நினைத்து அவரை பார்ப்பேன் அவரும் யாரேக்கூடிய பார்த்தன தெரிஞ்சாவுக்கிறது ரொம்ப விரைவில் ரொம்ப நாகரீகமா ஒரு பேரு கூட தெரியாமல் நல்லா பலரும் தெரியும் எப்படி அத்தனை பேர் கண்ணி நம்ம சொன்னோம்னா மொழ அப்படி போட்டார் புத்திய அதுல தானே போகுது அப்படி மறைச்சார் மறைச்ச உடனே இவர் வந்து பல்லக்கட்டை வா தாங்கும் மிமுத்தின் சிகளை தானின் உடலில் கொண்டு தாங்குவன்யான் என கருத்தடியே மறைந்தவரி அந்த நனால் ஏறி எடுந்தருளி வரும் மணிமுத்தின் தந்தமணி திணிகையனைத் தாங்குவனுடன் தாங்கி இன்றைக்கடி புறவர் என்ற அடியே உன் திரியாங்க தேர்வுக்கு உம் அணியேன் உம் அணிகள் தாங்கி வரும் பெருவாழ் வந்த இதை பெற்று இந்து உத்ரே என்றார் என்று இங்க சொன்னார் அங்கே வேதாந்தும் பேரு பெற்று